हेतवे तापत्रय विनाशाय, சச்சிதானந்தூ விஷோத்தியேத்தாபய விநாஷ புவனிஷ்யூத்தேந்திரம்ஸ்வசனோலமோஜய சிஸ்லவாதிக்க தொடர்ந்து உபதேசத்தை செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லுவது எவரால இத்தனையும் நடக்கிறதோ அவர் தான் ஆதி கர்த்தாங்கிறார் அதுதான் இதனுடைய சாரம் எத் காயே ஏஷ புவனத்திரைய சன்னிவேசா யாருடைய சரீரத்தில் இந்த மூன்று லோகங்களும் நன்றாக விளங்கி கொண்டிருக்கின்றனவோ சந்நிவேஷான்னா ஒடுங்கி இருக்கின்றனவோ விளங்கி கொண்டிருக்கின்றனவோன்னு அர்த்தம் பூஹு புவகா சுவகான்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று லோகங்களும் சம் நிவேஷகா யாரிடத்துல எத்காயே சப்தமி பக்தியில படிக்கணும் இன்னொரு அர்த்தமும் இதுக்கு இருக்கு முதல்ல எத்காயே யாருடைய சரீரத்தில் இந்த மூன்று லோகங்களும் இந்தங்கிறது நம்ம அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த லோகங்கள் எல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் கேட்கப்பட்ட நம்முடைய இந்திரியங்களால் பார்க்கப்படுகின்ற இந்த லோகங்கள் இதெல்லாம் நன்றாக அடங்கி இருக்கிறதோ விளங்கி கொண்டிருக்கிறதோ அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் ஏஷகா காயா எத்து புவனத்திரய சன்னிவேச யார் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறாரோ பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிறாரோ அவர்தான் இந்த உடம்பையும் வியாபித்திருக்கிறார் என்பது மற்றொரு பொருள் ஆக யாருடைய உடம்புல பிரபஞ்சங்கள்லாம் இருக்கிறதோன்னு ஒரு அர்த்தம் இந்த உடம்புல பிரபஞ்சம் முழுவதுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய பகவான் வியாபிச்சிருக்காருன்னு இன்னொரு அர்த்தம் அது மாத்திரமல்ல தனுபிருதாம் உபயேந்திரியானி எஸ்ய இந்திரியைஹி வியவஹரதி அப்படி போடணும் தனுபிருதாம்னு சொன்னா உடலை தரித்திருக்கக்கூடிய சமஸ்தீவராசிகளுக்கும் அதில் இருக்கக்கூடிய கரணங்கள் உபய இந்திரியாணி ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் எஸ்ய இந்திரியைஹி விவகரந்தி விவகரந்தி சப்ளை பண்ணிக்கணும் யாருடைய இந்திரியங்களுடைய அனுகிரகத்தினால இந்திரியங்கள்லாம் விவகாரம் பண்ணுகிறதோ வேதங்களில் சொல்லப்பட்டபடி ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனஹா எத் வாச்சோக வாச்சம்னு கேனோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லை ம்வதகா ஜ்னம்னா அந்த சுத்த சைத்தன்யத்துல இருந்துதான் ஒவ்வொருவருடைய புத்தியில இருக்கக்கூடிய தன்னுணர்வு அப்புறம் புத்தியில பகுத்தறியற சக்தி எல்லாம் யாருடைய அனுகிரகத்தினால விளங்கி கொண்டு இருக்கின்றனவோ அர்த்தம் ஸ்வசனதா இந்த சமஷ்டி பிராணனாலதான் வியஷ்டி பிராணனாகிய மூச்சு காற்று உடம்புல இயங்கி கொண்டு இருக்கிறது நம்மிடத்துல இருக்கக்கூடிய அறிவு தன்னுணர்வு எல்லாத்துக்கும் அந்த பகவான் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் பலம் ஓஜகா அந்த பிராணசக்தியிலிருந்து தான் நமக்கு உடம்பு பலம் அப்புறம் மனோபலம் ஈகா காரியங்களை செய்யக்கூடிய சக்தி சேஷ்டான்னு அர்த்தம் அப்புறம் அந்த பகவான் என்ன பண்றாருன்னா சத்வாதிபி ஸ்தி லய கர்ம கரோதி சா ஆதி கர்த்தா அந்த ஆதி கர்த்தாவானவர் சத்வாதிபி இந்த சத்வம் ரஜஸ் தமஸ் மூணு குணங்களால சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்றார் சத்துவத்தை முதல போட்டார் சத்துவத்தினால ஸ்திதி லயத்தினால லயம் உத்பவாங்கிறது வந்து ரஜஸினால சிருஷ்டி தமசுனால லயம் இப்படி பண்ணக்கூடியவர் ஆதி கர்த்தா அப்படிங்கிறார் எவரால இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் வியாபிக்கப்பட்டு எவரால எல்லாருடைய இந்திரியங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனவோ எவரால எல்லாருக்கும் தன்னுணர்வும் அறிவும் இருக்கிறதோ எவரால் மூச்சு காற்றை விட்டு உடம்பில் வலிமையோடு மன செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட பகவான் சத்தம் முதலான குணங்களை கொண்டு சிருஷ்டிஸ்தியிலேய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர்தான் ஆதி கர்த்தா அப்படின்னு சொல்றார் ஆதி கர்த்தா ஸ்ரீமன் நாராயணஹா அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் இதுதான் திருமிலர் இந்த ஸ்லோகத்துல நிமி சக்கரவர்த்திக்கு பண்ற உபதேசம் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் உபயேந்திரியணி ஞானம் பதி கர்த்தா